பலம் திருச்சிற்றம்பலம் தொல்லை ஏறும் பிறவி சூழும் தலை நீக்கி தொல்லை ஏறும் பிறவி சூடும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தங்காக்கியது தொல்லை இருக்கு அல்லல் அருத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியழிக்கும் வாத ஊரங்கோ எல்லை மருவா நெறியழிக்கும் பாத ஊரங்கோன் திருவாதகம் என்னும் தேவாதகம் என்னும் தே நமச்சிவாய வாழ்க நாதல் தாழ்வாழ்க வாழ்க என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கோகடியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகல் அநேகல் இறைவனடி வாழ்க வேகங்கெடுத்தாண்ட வேந்த நடிவல்கிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன்றன் பூங்கடல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் சிரோன்கடல் வெல்க ஈதன் அடி போற்றி எந்த அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாயப்புறப்பெருக்கும் மன்னன் அடி போற்றி சிர பெருந்துரையினம் தேவனடி போற்றி அருளும் அலை சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அவன் அருளாலே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 நின் பெருஞ்சீன் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றரியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய்பாம்பாகி கல்லாய் மனிதராய் வல்லது முனிவராய் தேவராய் செல்லா நின்றர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பேருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடு மெய்யே உன் பொன்னடிகள் கண்கென்று வீடு என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயாயின ஓங்கி ஆழ்ந்த கந்த வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாயினையெல்லாம் போயகலவந்தருடி மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இந்த பெருமானே அஞ்ஞானந்தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்து உலகம் ஆக்குவாய் காப்பாய் அடிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் நாட்டத்தின் நேரியாய் சேயாய் நடியானே மாற்றம் மனங்கடிய நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தாற்போல சிறந்தடியார் சிந்தனை உள் தேன் கூரி நின்று புரந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களூரைந்துடையாய் விண்ணோர்களேத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வன்விலையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அருங்கையிற்கால் கட்டி புறந்தோன் போர்த்தெங்கும் புழுகடுக்கு மூடி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 Up to the summer band, студ提s此, Billboard Sportsə By Foreign Could accur MK eben world தயவான தத்துவ மா சட்டோதி மலந்தமலச்சுடரே தி முதே சிவபுரணே பாதமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ட பெருங்கருணை பேரா ஆறாமுதே அளவிலா பெம்மானே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 காண்பறிய பேருடையே ஆற்றின் அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடருடியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேரே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனை ஊற்றான உண்ணார் உடையானே வேற்று விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரனேயோ என்ற போற்றி புகழ்ந்திருந்து பொய் கட்டுமையானார் வீட்டிங்கு வந்து வினைப்பு ரவி சாராமே கள்ளப்புலக்குரம்பை கட்டடிக்க வல்லானே நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென் வாண்டி நாட்டானே அல்லற்வி ஓ சொல்லை சொல்லி திருவடிக்கு சொல்லு அறியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவநடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து பல்லோரும் ஏத்த பணிந்து